السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى اله وصحبه اجمعين من تبعهم باحسان الى يوم الدين اللهم صل على محمد وازواجه وذريته كما صليت على آل ابراهيم சென்ற கிழமை தொழுகையுடைய தொழுகையில ஒரு தவறு நடக்கிறது நிறைய பேர் சொல்றாங்க தொழுகை விஷயமா கொஞ்சம் கூடுதலா பேச சொல்லி இருந்தாலும் நம்ம தலாக்குடைய பாடங்கள் சொல்லி கொண்டிருந்தோம் அதுல சில இந்த முக்கியமான சில விஷயங்கள் தலாக்கோட சேர்ந்து ஆனா நம்ம வந்து தலாக்க அப்படி பெருசா யோசிக்கிறது இல்ல அதுவும் இருக்குது அதனால ஒரு சில கிழமைகள் அந்த தலாக்குடைய விஷயத்த தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பின்னால சொல்லுகின்ற விஷயத்துக்கு நாம போவோம் நாம இதுவரையும் சொன்ன தலாக்குகள் முறையாக ஒரு மனிதர் தலாக்கு சொல்வதற்கு என்னென்ன முறைகளை கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் ஒரு தலாக்கு சொல்லணும் அதுவும் அந்த மனைவி சுத்தமாக இருக்கும் பொழுது சொல்லணும் அந்த சுத்தத்தில் வைத்து மனைவிய உறவு கொள்ளாமல் நிலையில சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம பார்க்க போறது மாற்றி செய்தால் சொன்ன மாற்றி செஞ்சால் என்ன அடுத்த விஷயம் சில சிக்கலான தலாக்குடைய சம்பவங்கள் முதலாவது விஷயம் நம்ம சொன்ன ஒரு தலாக்கு தான் சொல்லணும் ஒருத்தவர் மூணு தலாப் சொல்லிட்டார் என்ன நடக்கும் சொன்ன சுனத்தான முறை என்ன இதுதான் ஒரு தலாக்கு தான் சொல்லணும் மூணு தலாக்கு சொல்லிட்டால் என்ன நடக்கும் மூணு தலாக்கும் நிகழ்ந்து விடும் ஒரே நேரத்துல ஒருத்தர் என்ன சொன்னார் நான் உன்னை மனவிலக்கு செய்து விட்டேன் உனக்கு தலா கொடுத்துட்டேன் என்ன சட்டம் இந்த கணவன் மனைவி சேர முடியாது சேருவதாக இருந்தால் அடுத்து இன்னொரு கணவனை கல்யாணம் முடிக்கணும் அந்த பொண்ணு அவரோட நல்ல முழுமையான சாம்பத்திய உறவு ஈடுபடணும் திரும்ப வரணும் அப்ப மூணு தலாக் சொல்லக்கூடாது சொன்னால் மூணு தலா நிகழ்ந்துவிடும் அதே போலவே மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்லக்கூடாது ஹராம் பயங்கரமான குற்றம் யாருக்கே தலாக் சொன்னவருக்கு காசியார் கூப்பிட்டு சொல்றார் எல்லா பிரச்சனையும் உங்க மேல இல்ல பொண்ணு மேலதான் இருக்குது இவ ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க தலாக் கொடுத்துருங்கன்னார் இவரும் பட்டுனு தலாக்குன்னு சொல்லிட்டார் நான் உனக்கு தலாக் கொடுத்துட்டேன்ட்டு அந்த பொண்ணு மாதவிடாய் பொண்ணாக இருந்தால் இவர் குற்றவாளி யாரும் முதல்ல மாப்பிள்ள குற்றவாளி சரி அதை நம்ம சொல்லிட்டோம் படிச்சுட்டோம் விளங்கிட்டோம் இப்ப உள்ளது என்ன அப்படி மாதவிடாய் காலத்தில் தலா சொன்னால் என்ன தலாப் நிகழ்ந்துவிடும் ஒரு தலாப் சொன்னார் ஒரு தலா நிகழ்ந்து விடும் மாதவிடாய் காலத்தில் எப்படி கரந்த பால் மடுவுக்கு திரும்பாதுன்னு சொல்றாங்களோ தலா சொன்ன வார்த்தை திரும்ப போறது கிடையாது அதனால மாதவிடாய் காலத்துல ஒருத்தர் தலாப் சொன்னார் என்ன நடக்கும் தலாப் நிகழ்ந்து விடும் எதை வச்சு சொல்றாங்க ஒரு ஆதாரம் ரவி அல்லாஹுமா நபி சொல்லா காலத்து தன்னுடைய மனைவிய நிர்பந்தமாக தலாக் வந்துச்சு தலாக் சொல்லிட்டாங்க மாதவிடாயில வச்சு தலாக் சொல்லிட்டாங்க இத அவங்களுடைய போய் சொல்றாங்க என்னுடைய மகன் அப்துல்லா பிரச்சனையா இருந்துச்சு மனைவியோட தலாக் சொல்லிட்டார் ஆனா ஹைதுல மாதவிடாய் காலத்துல தலாக் சொல்லிட்டார் யார் அசுலதான் என்ன செய்ய சொல்லா சொன்னாங்க இது பயங்கரமான குற்றம் நபி சொல்லா என்ன சொன்னாங்க அவரை மீட்டி அந்த பொண்ணை சொல்லுங்க சொல்லுங்க சேர்த்துக்க சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க திரும்ப சுத்தமானதுக்கு பின்னாடி தலாக்க சொல்ல சொல்லுங்க ஒரு தலாக் முடிஞ்சு அந்த தலாக் ஒரு தலாக்கு முடிஞ்சு படிச்சு திரும்ப அவரை கூப்பிடுற மனைவியை கூப்பிட்டுக் கொள்ள சொல்லுங்க தன்னோட சேர்த்துக் கொள்ள சொல்லுங்க திரும்ப சுத்தம் ஆனதுக்கு பின்னாடி இன்னொரு தலா கொடுக்க சொல்லுங்க இது ரெண்டாவது தலா சாச்சும் முதல்ல மாதவிடாயில கொடுத்த அந்த தலாக்க இல்லாமல் ஆக்கல கேன்சல் பண்ணல அது இல்லன்னு சொல்லல அதுவும் கணக்குல ஒண்ணு முடிஞ்சு போயிடுச்சு அவரை ஒரு தலாக்கு முடிஞ்சு இன்னும் ரெண்டு தலாக்குடைய பவர் இருக்கு மீட்டிக்கொள்ள சொல்லி சொல்லுங்க அப்ப மாதவிடாயில வச்சு தலா சொல்ல கூடாது சொன்னால் கணவர் குற்றவாளி சொன்னால் தலாக்கு நிகழ்ந்துடும் ஒரு தலாக் சொன்னார் ஒரு தலாக்கு நிகழ்ந்துடும் அதே போல சுத்தத்துல வச்சு அவங்களை உறவு கொண்டு விட்டு தலாக் சொல்லக் கூடாது அப்படி தலாக் சொன்னால் தலாக் நிகழ்ந்து விடும் அதுல எந்த மாற்றமும் இல்ல நல்லா விளங்கி அப்ப மாற்றமாக நடந்தாலும் தலாக் நிகழ்ந்திடும் ஒரு தலாக் சொல்லணும் மூணு தலாக் சொல்லிட்டார் மூணு தலாக்கு நிகழ்ந்திடும் இவன் அப்பா சரதி அல்லாஹு தாலும் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொல்றார் இவன் அப்பா சரதி உள்ளாத்தன நான் வந்து இது நல்லா ஏன்னா சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் மூணு தலா சொன்னா நிகழுவான் நிகழாதன்னு சொல்றேன் எல்லா இமாமங்கள்க்கையும் எல்லா யோகோவித்த ஒரு முடிவு தான் இஜிமாவுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தலாஸ் மூணு தலாக்கும் நிகழும் மூணு தலா மூணு தலாத்து சொல்றா நான் உன்னை மனவிலக்கு செய்து விட்டேன் தலாப்பு கொடுத்து விட்டேன் நான் உனக்கு தலா கொடுத்து விட்டேன்னு சொன்னார் மூணு தலாக்கும் நிகழும் அதுக்கு இப் அப்பாஸ் ரவி அல்லாஹ் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் சொன்னார் இப் அப்பாஸ் ரதி அல்லாத்தன் அவர்களே நான் என்ன செஞ்சேன் நூறு தலா கொடுத்துட்டேன் என் மனைவிக்குரிய வந்துச்சு இதெல்லாம் வரலாற்று விஷயம் அல்ல நூறு தலாட்டம் அவளுக்கு எல்லாருக்கும் ஒரு மனைவியை தான் தலாக்கு சொன்னார் நூறு தலாக்கு சொல்லி இருக்கார் சொன்னாங்க மூணு மூணு தான் அவளுக்கு இருக்குது மூணு அவளுக்கு கொடுத்துரு பேலன்ஸ் இன்னும் எத்தனை மனைவி இருக்கு எல்லா மனைவிக்கும் கொடுத்துரு எல்லாத்தையும் தலாக்காக்கு இன்னும் பேலன்ஸ் உள்ளதை வச்சுக்கு அடுத்தடுத்து நீ கல்யாணம் முடியு தானே தலாக்க ஆயிட்டு அப்ப காலப்பெல்லாம் நீ கல்யாணமே முடிய முடியாது நீ இன்னும் நூறு தன் அதாவது ஒரு இரு முப்பது பெண்ணை கல்யாணம் முடிக்கிறவர் நீ கல்யாணம் முடிச்சால் உடனே தலா இந்த அளவுக்கு கடுமைப்படுத்திருக்கிறாங்க தலாப்புட் விஷயத்துல அதனால இதுல கவனமாக இருக்கணும் அடுத்து ஒரு சிக்கலான ஒரு சம்பவம் ஏன் இதனக்கலாக்குறது ஒரு சிக்கலான ஒரு காரம் அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது வேகப்பட்டு கூடாது அடுத்த கவிழ்த்தின் வேலை இதுல செஞ்சிடக்கூடாது ஏன்னா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு ஹதீச சொல்லி இருக்கும் விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக் தலாக்கு தான் வேணும்னு சொன்னாலும் தலாக் தலாக் தான் சும்மா உனக்கிட்ட வளாடுறதுக்கு உனக்கு ஒரு தலாக் சொன்னேன் தலாக் ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு தலாக்கு சொன்னேன் தலாடுச்சு அடுத்தது சும்மா வளாட்டுக்கு சொன்னார் முடிச்சு போச்சு நீங்க விளையாட்டுக்கு சொன்னாலும் பேச்சு கிடையாது இந்த சம்பவத்தை பாகிஸ்தான் நடந்திருக்கு கணவனும் மனைவியும் நடிகர் மனைவி நடிகை சினிமாவில ஆக்ட் பண்ணக்கூடியவங்க சினிமாவில நடிக்க கூடியவங்க ரெண்டு பேரும் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கிறாங்க நடிச்சதுல அந்த படத்துடைய காட்சி எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு சொன்னா இஸ்லாமிய சூழல் அவங்க அப்படிதான் படம் எடுக்கிறாங்க எடுத்து இருக்கிறாங்க கணவன் மனைவிக்கு தலா சொல்ற மாதிரி ஒரு காட்சி கணவன் மனைவிக்கு தலா சொல்ற மாதிரி ஒரு காட்சி படம் அது அது நடந்திருக்க எது படம் அது இவருக்கு தலா சொல்ல அந்த பொண்ணு கேட்க படம் முடிஞ்சிருச்சு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்தா எல்லாம் பிடிச்சிட்டா நீ எப்படி தலாச்சு சொல்ற இல்ல அது நான் விளையாட்டுக்கு சொல்றேன் அது வந்து ஷூட்டிங் அது வந்து படம் அது ரியல் இல்ல நடிப்பு நம்ம நடிப்புலதான் வாழ்க்கைய ஓடிட்டு நிறைய பேருக்கு நடிப்புன்னாலும் இந்த சொன்னாலும் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இந்த படத்துல வச்சு அவரு சொல்லிருக்கிறார் சொல்லி இருக்கிறார் தலாக்கு சொல்லிருக்கிறார் படத்துல வச்சு தலாக்கு சொன்னாலும் தலாப்பு தான் படத்துல வச்சு தலாக்கு சொன்னாலும் எல்லா ஆலிங்லத்தையும் போயிட்டான் எல்லா ஆலிங்லத்தையும் போயிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க வளாட்டுக்கு சொன்னாலும் தலாக்கு தான் ஹதீத்துல வந்து மூணு விஷயங்கள் நடக்கும் விளையாட்டா செய்தாலும் தான் நடக்கும் விளையாட்டு பயிற்சிக்கு அங்க கிடையாது அதனால இந்த மாதிரி விஷயங்களை வச்சு நாங்க டக்குன்னு என்ன செஞ்சிருக்கூடா அது இவ்வளவு தெளிவா நடக்குது அதுல கூட ஒரு ஹோப் இருக்குது ரேஷியா தேடி தேடி ஒரு ஆளின் கிட்ட போயிருக்கிறான் அவர் ஆளின் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறார் விசாரிச்சுட்டு அப்புறம் கேட்டாரு ஷூட்டிங் எப்படி நடக்குது எல்லாத்தையும் விசாரித்து சொன்னார் ஷூட்டிங்ல உங்க வாயால சொன்னீங்களா இல்ல டப்பிங் பொதுவாக என்ன நடக்கும் அவங்க பேசுறது இல்ல அவங்க குரல் கொடுக்கறதே இன்னொரு ஆள் இருப்பார் உங்க மனைவிய பார்த்தேன் நீங்க உங்க வாயால சொன்னீங்களா இல்ல சும்மா நீங்க உதட்ட அசைக்க பின்னால டப்பிங் குரல் அதுதானா ஆனா அவர் நான் என் வாயாலும் சொல்லலை அங்க வந்து படத்துல வந்து வாயாசைக்கிற மட்டும்தான் அவங்க ஒரு நடிகர்களுடைய குரல் வர்றது கிடையாது அடிய குரல் வர்றது கிடையாது அவர் கடைசி எச்சரிக்கை என்னக்க கணவர் என்ன செய்யல நானும் வெளிரங்கமா பார்த்தா தலாக் நிகழ்ந்த மாதிரி இருக்கு வெளிரங்கமாக பார்த்தா நிறைய ஆளுங்களை அப்படி முடிவும் செஞ்சிட்டாங்க ஒரு நல்ல விசேஷமான நல்ல திறமையான தேர்ச்சி பெற்ற ஒரு ஆளுங்க குறிப்பாக விசாரிச்சுட்டு இது உங்களுடைய குரல் இல்லைங்கிறதுனால தப்பிச்சீங்க அந்த நேரத்துல நீங்களும் சேர்ந்து அவர் டப்பிங் கொடுக்குறப்ப நீங்களும் சேர்ந்து நான் உனக்கு தலா சொல்லிட்டேன்னு வரலாற்றுக்கு சொல்லியிருந்தாலும் தலா நிகழ்ந்துரும் ஒரு புறத்துல பயங்கரங்கள் நிகழ்ந்து இருக்கு ஒரு புறத்துல சரியான கஷ்டங்கள் இருக்கு இன்னொரு புறத்துல எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சிக்கிட்டு அது எப்படி அப்படின்னு நாங்க பேசிடவும் கூடாது அதுலயும் கூட சில எங்கேயாவது ஒரு இடங்கள்ல தப்பிக்கிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்கும் அதனால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சாலை எதிர்பார்க்கூடிய காலங்கள்ல பார்ப்போம் இன்னைக்கு நாம படிச்சிருக்கிறது இதுவரையும் கணவனுக்குண்டான பவர் கணவர் தலா கொடுக்கக்கூடிய முறை என்ன கணவர் தலா கொடுக்கக்கூடிய முறை என்ன அதுக்கு சரியான முறை என்ன பிழையான முறை என்ன கூடாத முறை என்ன அப்படி தலா கொடுத்தால என்ன நடக்கும் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுல படிச்சிருக்கோம் அடுத்து ஒரு கேள்வி மனைவிக்கு பொண்ணுக்கு எந்த உரிமையுமே இஸ்லாம் கொடுக்கலையா கடந்த எட்டாம் தேதி தான் பெண்கள் தனம்லாம் நாம கொண்டாடி பெண்களுக்கு எந்த சலுகையும் கொடுக்கலையா பெண்களுக்கும் முழுக்க முழுக்க இஸ்லாம் சுதந்திரத்தை சலுகையை கொடுத்திருக்குற பவர் இருக்குதா இல்லையா அதன் சார் அடுத்த கிழமை தொழுகையுடைய விஷயங்களை எதுவும் யாருக்கும் கேள்விகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க வர்மசா இந்த பயானை எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான் மூலமாக டவுன்லோடு செய்ய முடியும்